வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று நவம்பர் மாதம் ஏழாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆண்டு வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட உலகின் மிக பழமையான விண்கல் பிரான்சில் இடம்பெற்றது ஆயிரத்தி ஐநூற்றி ஆண்டு கொலம்பஸ் ஹண்டுராஸ் கரையை அடைந்தார் 1665 அறுநூற்றி ஆண்டு உலகின் பழமையானதும் இப்போதும் வெளிவரும் The London Gazette இதலின் முதலாவது இதழ் வெளியானது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு அமெரிக்காவில் கொலராடோ மாநிலத்தில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உலகின் முதலாவது விமான தபால் சேவை ரைட் சகோதரர்களால் ஒஹையாவில் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அக்டோபர் புரட்சி விளாடிமிர் லெனின் தலைமையில் கம்யூனிச புரட்சியாளர்கள் ரஷ்யாவின் இடைக்கால அரசாங்கத்தை கவிழ்த்தனர் பழைய ஜூலியன் நாட்காட்டியில் இது அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி இடம்பெற்றது போல் செவிக்குகள் குளிர்கால அரண்மனையை கைப்பற்றினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மேற்கு சமோவாவில் பரவிய ஒருவித நச்சு நோய் காரணமாக 7.542 பேர் அந்த ஆண்டு முடிவதற்குள் இறந்தனர் இது அந்நாட்டு மக்கள் தொகையில் சுமார் 20 சதவீதமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரஷ்ய புரட்சியின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தன்று பத்தாயிரத்திற்கும் அதிகமான பொது உடைமைவாதிகள் அமெரிக்காவின் 23 நகரங்களில் கைது செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நியூயார்க் நவீன கலை அருங்காட்சியகம் பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு மா சே துங் சீன சோவியத் குடியரசை அக்டோபர் புரட்சியின் நினைவு நாளில் அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது ஆர்மேனியா என்ற சோவியத் மருத்துவ கப்பல் ஜெர்மன் விமானங்களின் குண்டுவீச்சில் மூழ்கியது ஐந்தாயிரம் பேர் வரை இதில் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் அவர்கள் நான்காவது முறையாக ஐக்கிய அமெரிக்காவின் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சூயஸ் கால்வாய் பிரச்சினை காரணமாக எகிப்திலிருந்து உடனடியாக பிரிட்டன் பிரான்ஸ் இஸ்ரேல் படைகளை வெளியேறுமாறு ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் கேட்டுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் செனட் கட்டிடத்தில் குண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கிழக்கு ஜெர்மனியில் இடம்பெற்ற அரசுக்கு எதிரான போராட்டங்களை அடுத்து பிரதமர் வில்லி ஸ்டோப் தலைமையிலான அரசு பதவி விலகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மேரி ராபின்சன் என்பவர் அயர்லாந்து நாட்டில் முதலாவது பெண் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு டபிள்யூ எக்ஸ் ஒய் சி என்ற வானொலி ஒளிபரப்பு தொடங்கப்பட்டது இது அமெரிக்காவின் வடக்கு கரோலினா பல்கலைக்கழகத்தில் சேப்பல் ஹில்ஸ் என்ற பகுதியில் இந்த ஒலிபரப்பு தொடங்கியது உலகில் தொடங்கப்பட்ட முதலாவது இணைய வானொலி இதுவாகும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அமெரிக்க பொருட்களின் விளம்பரங்களை அறிவிக்க ஈரான் தடை விதித்தது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அகோடி கான் மங்கோலிய பேரரசர் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு ஜேம்ஸ் குக் ஆங்கிலேய கடற்படை தலைவர் நாடுகான் பயணி ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு வீரபுரன் அப்பு இலங்கை விடுதலை போராட்ட செயல்பாட்டாளர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு பிபின் சந்திரபால் இந்திய செயல்பாட்டாளர் கல்வியாளர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மேரி கியூரி நோபல் பரிசு பெற்ற போலந்து இயற்பியலாளர் வேதியியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு லியோன் ட்ரெட்ஸ்கி செஞ்சேனியை தோற்றுவித்த ரஷ்ய புரட்சியாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சர்சி வி ராமன் நோபல் பரிசு பெற்ற இந்திய இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு என்ஜி ரங்கா ஆந்திர அரசியல்வாதி இந்திய விடுதலை போராட்ட செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சமர் முகர்ஜி மேற்கு வங்க இடதுசாரி அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அழவள்ளியப்பா தமிழக கவிஞர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு ஏர்னஸ்ட் முத்துசுவாமி குவாதலூபே பிரான்ஸ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு கமலஹாசன் தமிழக நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு ஸ்ரீனிவாஸ் இந்திய பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நந்திதா இந்திய திரைப்பட நடிகை இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெங்கட் பிரபு தமிழ் திரைப்பட நடிகர் இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கார்த்திக் தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அனுஷ்கா ஷெட்டி இந்திய நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜஹாங்கீர் முகலாய பேரரசர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ஆ குமாரசுவாமி இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு பகதூர் ஷா சஃபார் முகலாய பேரரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கோ நடேசையர் இந்திய இலங்கை ஊடகவியலாளர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு என் வசந்த கோகிலம் கர்நாடக இசை பாடகி நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜீவராஜ் மேத்தா குஜராத் மாநிலத்தின் ஆறாவது முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வில்லியம் ஜேம்ஸ் ட்யூரெண்ட் அமெரிக்க வரலாற்றாளர் மெய்யியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு திருமுருக கிருபானந்த வாரியார் இந்திய ஆன்மீக சொற்பொழிவாளர் இரண்டாயிரமாவது ஆண்டு நிமலன் சவுந்தரநாயகம் இலங்கை அரசியல்வாதி இரண்டாயிரமாவது ஆண்டு சி சுப்பிரமணியம் இந்திய அரசியல்வாதி இவர் இந்நாளின் சிறப்புகள் அக்டோபர் புரட்சி தினம் இந்த தினம் ரஷ்யாவில் அதிகாரப்பூர்வமற்றதாகவும் பெலருஸ் மற்றும் கிர்கிஸ்தானில் அதிகாரப்பூர்வமாகவும் கொண்டாடப்படுகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை